प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம भगवान श्री कृष्णर தெய்வீக குணங்களை வரிசைப்படுத்தி சொன்ன பிறகு அசுர குணங்களை வரிசைப்படுத்தி சொல்ல தொடங்கி இருக்கிறார் முதல்ல அசுரகுணத்தை சொன்னது தம்பஹா தம்பான்னு சொன்ன தர்ம துவஜித்வம் நாம பண்ற புண்ணியத்தை பிரகடனப்படுத்துறது விளம்பரப்படுத்துறது அதன் மூலம் புகழ தேட விரும்புறது அதுக்கு பேரு தம்பஹாங்கன்னு பேர் அசுரகுணம் அது தர்பகா தர்பகான்னு சொன்னா பணம் சுற்றத்தார் முதலான இவைகள்லாம் இருக்கிறதுனால ஏற்படுற கர்வம் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் உபதேசம் பண்றார் இல்லையா மா குரு தனஜன எவ்வன கர்வம் அதுதான் இங்க தன ஜன எவ்வன கர்வந்தான் இங்க தர்பகான்னு பேர் செல்வம் தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் இவர்களால் நமக்கு ஏற்படுற கர்வம் ஆதிசங்கர் சொல்லுகிறார் தனஸ்வஜனாதி நிமித்தகா உத்ஷேகா உத்ஷேகம் மதம் அர்த்தம் அடுத்தது அபிமான அபிமானம் முன்னால சொன்னது அதிமானம் அங்க தற்பெருமே சொன்னோம் தற்பெருமே வெளிப்படுத்துறது இங்கே தன்னைத்தானே நினச்சிக்கிறது நாம தான் உலகத்தில் ரொம்ப வசந்தவன் பிறட்ட சொல்றதில்லை தனக்குள்ள ஒரு எண்ணம் தனக்குள்ள அந்த கர்வ புத்தி பலமாக இருக்கிறது அதுக்கு பேர் தான் அபிமானகான்னு பேர் இல்லாட்டி உடம்பையே நான் நினைக்கிற புத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்முடைய பொருள்கள் எல்லாம் நமக்கு ஆழ்ந்த பற்று இருக்கு இல்லையா நம்முடைய இருப்பிடத்தில் நாம் வாழ்கிற இடத்துல நம்முடைய ஆடை ஆபரணங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்று அதற்கு பெயர் அபிமானம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஆத்மனகா பூஜ்யதா அதிசய பாவனா தன்னை ரொம்ப உயர்ந்தவனாக எல்லாரை காட்டிலும் சிறந்தவனாக உயர்ந்தவனாக கருதி கொள்கிற புத்தி உண்மையிலே அப்படி இருந்தாலும் பணிவுனால அதை வெற்றி கொள்ளணும் எப்போவுமே கடவுள்கிட்ட பணிஞ்சு இருக்கணும் பெரியோர்களிடத்தில் பணிஞ்சிருக்கணும் இந்த பணிவுக்காகத்தான் இதை சொல்கிறார் பணிவுக்கு முரணான ஒரு குணம் பணியவே மாட்டான் வணங்காமடி மாதிரி அந்த ஈகோ அகங்காரம் எல்லாம் பலமாக இருக்கக்கூடிய ஆள் அதனால் இவனுக்கு வந்து இந்த அபிமானகாங்கிறத ஈகோன்னு நல்லா சொல்லலாம் ஆகவே அதுவும் அசுர குணம் தம்பகா தர்பகா அபிமானகா அப்புறம் அடுத்தது குரோதா குரோதான்னா கோபம் கோபம் வந்தவன் குருவை கூட கொன்று விடுவான் அப்படின்னு சொன்னபடி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது அந்த மனசில் இருக்கிற பெரும் படபடப்பு அதைத்தான் இங்கே சொல்கிறார் அந்த மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த கோபத்தினுடைய வேகம் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அதைத்தான் குரோதகா என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் அடுத்தது பருஷியம் பருஷ்யம்னு சொன்னால் கொடுஞ்சொற்கள் திருக்குறளில் பார்க்குறோம் இல்லையா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த வெகுளியும் இன்னாச்சொல்லையும் அங்கே சொன்னதுபடி இங்கே எடுத்துக்கணும் இப்போ வெகுளி சொல்லியிருக்கார் வெகுளின்னா கோபம் மனசுக்குள்ளே ஏற்படுற படபடப்பு அதனால வர்ற சொற்கள் இன்னாச்சொல் பருஷ்யம் பருஷவச்சனம் ஒருத்தனை பார்த்து சொல்றது பஞ்சக பேசுறது அதாவது ஒற்றை கண்ணனை பார்த்து இவனோட கண்ணு இருக்கே ரொம்ப பிரகாசம்னு சொல்றது கொஞ்சம் உடம்பெல்லாம் அழகில்லாதவனை பார்த்து ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கோ அந்த மாதிரி பேசுறதெல்லாம் கடுமையான சொற்கள் அதாவது எல்லாருக்கும் தெரியும் பார்த்தாலே அவங்க கொஞ்சம் சுமார்னு ஆனால் அது ரொம்ப புகழ மாதிரி வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி பேசுறது சாதாரண தாழ்ந்த ஜனங்களை படிப்பறிவிலையோ இதுலயோ இல்லாதவர்கள் அவர்களை பார்த்து உத்தமமான ஆளு அப்படின்னா பரிகாசம் பண்றது அதத்தான் பருஷ்யம் கொடும் சொற்கள் சாதாரணம் கொடு சொற்கள் சொல்ற வழக்கம் கடுமையா பேசறது மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசறது அடுத்தது அஜ்யானம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு இல்லாம இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணர் இந்த தம்பத்தில் இருந்து அஜ்யானம் வரைக்கும் எத்தனை குணம் இப்ப பார்த்துருக்கோம் தம்பக தர்ப்பகா அபிமான குரோதா பருஷ்யம் அஜானம் ஆறு அசுரகுணம் இதெல்லாம் ஆசுரீம் சம்பதம் அபிஜாத்த பவதி இந்த அசுர குணங்களெல்லாம் அபிஜாத்திய அபிலக்ஷிய ஜாதஸ்ய இந்த குணங்களைத்தான் இவன் உடையவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பண்ணின பாவத்தினால் அந்த குணங்கள் இன்னும் அப்படியே விருத்தி ஆகிற மாதிரி பிறக்கிறான் இப்படிப்பட்ட குணங்களோட சில பேர் தோன்றுகிறார்கள் பார்த்தங்கிறது அர்ஜுனனை பார்த்து சொல்றார் ஹே பார்த்த இந்த அசுர குணங்களை எல்லாம் குறிச்சு சில பேர் பிறந்து வாழ்கிறார்கள் இந்த அசுர குணங்களை உடையவர்களாகவே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த தம்பம் நம்மக்கிட்ட கர்வம் இருக்கக்கூடாது அடுத்தது எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய புண்ணியங்களை தம்பகான நம்முடைய புண்ணியத்தை ரொம்ப பிரகடனப்படுத்தக்கூடாது கர்வம் ஆள் பலம் பணபலம் இளமை பலம் இதை குறித்து நாம் கர்வப்படக்கூடாது நம்மளை நாம் ரொம்ப உயர்வாக நமக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்க கூடாது கோபம் பொறுமை இல்லாம கோபத்துல உள்ளுக்குள்ள உணர்ச்சி கொந்தளிப்புகளை வெற்றி கொள்ளணும் வஞ்சப் புகழ்ச்சியோட யாரையும் கடுமையா பேசக்கூடாது பரிகாசம் பண்ணக்கூடாது சாஸ்திரத்தை படிச்சு விவேகத்தை அடையணும் ஆகவே இந்த குணங்களை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து தம்போ தர்போபிமானு